ஹதீஸ் ஐம்பத்தி ஐந்து அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹோ அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாகிவிடும் இதை அபு மசூத் ரதி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்